ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி இரண்டு அபு தாய்லா அல் ஹுசன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ் சில கடமைகளை ஏற்படுத்தி உள்ளான அதை வீணாக்காதீர்கள் சில சட்டங்களை வகுத்துள்ள அதை மீறாதீர்கள் சில செயல்களை தடை செய்துள்ள அதை நெருங்காதீர்கள் சில விஷயங்கள் பற்றி எதுவும் கூறாமல் அமைதியாக உள்ளான அது உங்களுக்கு அவனது அருளாக உள்ளது மாறாக அவனது மறதியால் அல்ல எனவே அதை பற்றி தர்க்கம் செய்யாதீர்கள் என்று நபி செல்லாகும் ஆணையங்களில் செல்லும் அவர்கள் கூறினார்கள் ஒன்றின் கீழ் ஐநூத்தி இரண்டு